ஆயிரத்தி முன்னூற்றி பதினெட்டு சமூரா ரதியில் தான் அறிவிக்கின்றார்கள் நேற்று இரண்டு மனிதர்கள் கனவில் என்னிடம் வந்தனர் இருவரும் என்னை மரத்தில் ஏற்றிவிட்டனர் அதன் பின்னர் மிகவும் அழகான மிகவும் சிறப்பான மாளிகைக்கு இருவரும் என்னை அழைத்து சென்றனர் அதைவிட அழகான மாளிகையை நான் பார்த்ததே இந்த வீடுதான் இறை வழியில் உயிர் தியாகம் வீடாகும் என்று அந்த இருவரும் கூறினர் என அவர்கள் கூறினார்கள் இது நீண்ட பகுதியாகும் அறிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் நிறையவே உள்ளனா பொய் பேசுவது கூடாது என்ற பாடத்தின் கீழ் இந்த ஹதீஸ் வரும்